ஸ்ரீ குருப்யோ நம இன்றைய தினம் புண்ணியபலன் அப்படிங்கிற தலைப்பில் சில தர்மங்களை தெரிஞ்சுப்போம் நமக்கு பகவான் இவைகளெல்லாம் நாம் செய்யணும் இவைகளெல்லாம் நாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ரிஷிகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாக பல அவதாரங்களை எடுத்து நமக்கு காட்டியிருக்கார் இவைகளெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரோ அதற்கெல்லாம் புண்ணிய கர்மமான பேர் இவைகளெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அவைகளுக்கெல்லாம் பாப்ப கர்மமான பேர் இந்த கர்மாக்கள்லாம் நாம் செய்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பலனுக்கு தான் புண்ணியம்னு பேர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் நாம் பண்ணுறதுனால வரக்கூடிய பலனுக்கு பாப்பம்னு பேர் புண்ணியம் பாபம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வழி இருக்கு இப்போ நாம் நிறங்களெல்லாம் கண்ணுனால்தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த நிறங்கள் எல்லாம் கண்ணுங்கிற இந்திரியங்களினால மாத்திரம்தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் நல்ல சத்தம் கெட்ட சத்தம் இவைகளெல்லாம் காதுங்கிற இந்திரியங்களினால்தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் நல்ல வாசனை கெட்ட வாசனை இவைகளை மூக்குங்கிற இந்திரியங்கள்னால் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் ருச்சிகள் கசப்பு திதிப்பு துவர்ப்பு இந்த ருச்சிகளெல்லாம் நாக்குனால தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் நம்ம பண்ணின கர்ம ஃபலன் இருக்கே புண்ணிய கர்மாக்கள் அந்த பலனை நாம் மனசுனால் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது மனசைவானு மனசினால் மாத்தம் தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும் கர்மஃலனை அப்படின்னு சொல்லியிருக்கார் சாந்தோக்கியோபனத்தில் எதா கர்மசு காமியேஷு ஸ்திரியம் ஸ்வப்னேஷு பசியி சமிருதி திறீயாத்து தமிழ் சுவப்னிதர்சனே அப்படின்னு சொப்னத்தில் நல்ல வஸ்துக்கள் நமக்கு சொப்னத்தில் வந்தால் புண்ணிய பலன் அது புண்ணியம் பண்ணினதுனால ஒரு சுமங்கலி ஸ்திரீ இதுபோல் நல்ல வஸ்துக்கள் நமக்கு சொப்னத்தில் வந்தால் அது புண்ணிய கர்ம பலன் தெரிஞ்சுக்கணும் வேறு மாதிரி வந்தால் அது பாப்பகர்ம பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணம் பார்த்தா புதுஷாக ஒருத்தர் ஒரு வண்டி வாங்கியிருக்கார் கார் வாங்கியிருக்கார் புது கார் லேட்டஸ்ட் மாடல் அது வாங்கின சந்தோஷத்தில் தங்க நாரிச்சாலை போட்டிருக்கும் அதில் பிரயாணம் பண்ணுறார் புது காரில் ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் சந்தோஷமாக நூரில் பிரயாணம் பண்ணுற ஆக்சிடெண்ட் காலையில் வச்சா பறக்கிறது வண்டி உற்சாகமாக அப்படி போனால் ஃப்ளைட்டில் போற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மனசு நிறைஞ்சிருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே கொஞ்சம் நில தடுமாறி போயிடுத்து வண்டி ரொம்ப வேகம் போகிறதுனால அப்போது சட்டுன்னு திரும்பி வண்டி கீழே இறங்கிடுச்சு ரோடை விட்டு கீழே இறங்கிடுச்சு இறங்கி தட தடன்னு மண்ணில் ஓடுறோம் அந்த பரபரப்பில் ஆக்சலேட்டர்லேயே காலை வச்சுருக்கோம் அது ஓடி ஒரு பெரிய மண்ணில் மலை ஒன்று இருக்குது தப்புறம் அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சுடுதோ அந்த வண்டி சுமார் ஒரு நூற்றி ஐம்பது அடி மேலே ஏறிடுச்சு அப்போதான் யோஜனை பண்ணினால் இப்போ நாம் ஆக்சி லிட்டர்லேருந்து காலை எடுக்க என்ன ஆகும் ரிட்டர்ன் ஆகும் வண்டி திரும்பி தின்னா உருண்டு விழுந்தால் நிச்சயமாக நாம் மறிச்சுடுவோம் அப்படின்னு குதிச்சுடுவோம்னு மனசில் தீர்மானிச்சுட்டு கதவை திறந்துட்டு திடார்னு குதிச்சுட்டோம் புதுச்சா தட தட தடன்னு அந்த நூற்றி ஐம்பது அடி உருண்டு கீழே வந்தான் தடார்னு பெரிய சத்தம் அந்த வண்டி அந்த பக்கம் விழுந்துடுச்சு உருண்டு வந்து கீழே விழுந்த உடனே நல்ல வேலை புழைச்சோம் அப்படின்னு எழுந்து உட்காந்தா படுக்கையில் உட்காந்துருக்கான் இப்படி ஒரு சொப்னம் ஆனால் தடார்ன்னு ஒரு சத்தம் கேட்டது அது என்னன்னா இவன் கட்டியில் படுத்துட்டு இருந்தவன் உருண்டு கீழே விழுந்தான் தடார்னு இந்த சத்த கார விழுந்த சத்தமாக புரிஞ்சு நூட்டான் அதுக்கப்புறம் நிம்மதி போயிடுத்து படுத்துண்டா தூக்கம் வரமாட்டேங்கிறது வண்டி தலைமையில ஒரா போலியே இருக்கு இப்படி ஒரு சொப்னம் வந்தா ஏதோ பாப்பகர்மா பண்ணிருக்கோம்னு ஏதோ பாப்பகர்மா பலன் நமக்கு இப்படி ஒரு சொப்னம் வரும் ஆக சொப்னம்தான் நமக்கு காட்டும் புண்ணிய பலனையும் பாப்ப பலனையும் படுத்துண்டா நிம்மதியாக தூக்கம் வரணும் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் படுத்துண்டா உடனே நன்னா தூக்கம் வர்றது அப்படின்னா புண்ணிய கர்மா புண்ணிய பலன் இல்லை ராத்திரி தூக்கம் வரலை நிம்மதி இல்லை மருந்து சாப்பிட்டு தான் அது ஒரு பாப்ப கர்ம பலன் தான் அது தான் மனசனால தான் கர்மா புண்ணிய கர்மாவா பாப்பகர்மாவாங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் நம் மனசு அதை தெரிஞ்சுக்கும் ஒரு ராஜாவுனுடைய சரித்திரம் ஒன்றும் சொல்கிறது ஒரு தேசத்து ராஜா தினமும் ராஜவீதியில் அப்படி உலா வர்றதுன்னு ஒரு வழக்கம் அப்படி வந்துருந்தான் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே மனசுல ஒரு பரபரப்பு வருது ஒரு வேகம் வருது கோபம் வருது அந்த இடத்த தாண்டின உடனே அந்த கோபம் சரியா போயிடுறது இப்படியே தினமும் ஆயின்னு இந்த ராஜாவுக்கு அப்படி கொஞ்ச நாளைக்கு ஆன பிறகு மந்திரிக்கிட்ட ராஜா சொன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியா வருது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொன்ன உடனே மந்திரி சொன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க பவனி போக வேண்டாம் அப்படின்னு மந்திரி சொன்னார் ராஜா கொஞ்ச நாளைக்கு போகாம இருந்தார் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பவனி போறதுக்கு ஆரம்பிச்சான் ராஜா அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே கோபம் வரலை ராஜாவுக்கு சாதாரணமாக ஆயிடு இது ராஜாவுக்கு புரியல ரொம்ப ஆச்சரியம் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே நம்முடைய மனசு ரொம்ப பரபரப்பா இருந்ததுன்னு அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டான் இப்போ எனக்கு அது மாதிரி இல்லை அந்த இடத்துக்கு வந்தால் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கு என்ன காரணம்னு கேட்டார் இப்போ அந்த மந்திரி சொன்னா இல்லை நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே கோபம் வருதுன்னு சொன்ன அந்த இடத்துல ஒரு கடை அது சந்தன மரம் சந்தனக்கட்டை கடை அந்த கடைக்காரன் நிறைய சந்தன மரங்களை வாங்கி வச்சுருந்துருக்கான் அந்த வியாபாரிக்கு விற்கவே இல்லை சந்தனக்கட்டை சந்தனக்கட்டை யாரும் எத்தனை தினம் வாங்க போகிறா என்றைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தரும் அவனுக்கு வியாபாரமே ஆகலை அப்போது நீங்கள் தினமும் அந்த பவனி அந்த இடத்துல வர்ற பொழுது இந்த சந்தன மரத்துக்காரன் இந்த கட்டை கடைக்காரன் இந்த ராஜா என்றைக்கி காலமாக போகிறார் தெரியலையே இந்த ராஜா காலமானால் நம்ம கடையில் உள்ள சந்தனக்கட்டை பூரா விற்று போயிடும் அப்படின்னு நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர்ற பொழுது அவன் நினைக்கிறான் அதையினால தான் உங்களுக்கு அந்த இடத்துல குரோசம் ஜாஸ்தியாக வருது கோபம் வந்தது நான் என்ன பண்ணினேன் அந்த கடைக்காரன் சோய் அப்பா நீ இந்த சந்தனக்கட்டையை பூரா கொடுத்துடுவோம் ராஜாவுக்கு மாதா மாதம் ஜென்ம நட்சத்திரம் வருது அப்போது எல்லாருக்கும் இந்த சந்தனக்கட்டையை வாங்கி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கு அதனால் நீ இந்த சந்தனக்கட்டையை கூடு இதே போல் மாசா மாதம் ராஜாவுனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சந்தனகட்டை தொடர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உள்ள கட்டைகள் எல்லாம் வாங்கின உடனே அவன் அடாடா இந்த ராஜா சௌக்கியமாக இருக்கணும் நூறு வயசு தீர்காயசா இருக்கணும் இந்த ராஜான்னு இந்த வியாபாரி நினைச்சான் ஆகையினால உங்களுக்கு இப்போ கோபம் வரல அப்படின்னு சொன்னார் மந்திரி இந்த கோபம் வர்றதுக்கு குரோதம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பாப்ப கர்மா அவன் தன்னை பற்றி தப்பாக நினைக்கிறான் அது ஒரு பாப்பகர்மா இந்த பாபகர்ம பலனால கோபம் வருது அவன் நீங்க தீர்காயசா இருக்கணும்னு நினைச்ச உடனே உங்களுக்கு அந்த கோபம் போயிடுது என்ன ஜன ஜனங்களுக்கெல்லாம் நாயக்கன்யாரு ஜனங்கள் பண்ற புண்ணியமோ பாபமோ ராஜாவை சேரும்னு சாஸ்திரம் சொல்ற ராஜ்ஞா ராஷ்டிர கிருதம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் பிரஜேத் அப்படின்னு ஜனங்கள் பண்ற பாபங்கள்லாம் ராஜாவை போய் சேரும் ராஜபாபம் புரோஹிதம் ராஜா பாபம் பண்ணினா அந்த ராஜாவினுடைய ஆச்சாரியன் புரோஹிதனை போய் சேரும் பர்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம் ஸ்திரீகள் பண்ற பாபங்கள்லாம் பர்த்தாவை சேரும் அதாவது பெண்கள் பண்ணுற பாபங்கள்லாம் கணவரை சேரும் சிஷ்ய பாபம் குரும் பிரஜேத் சிஷ்யன் பாபம் பண்ணினா அந்த பாபம் குருவை சேரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறோம் அதாவது ஆண்கள் பண்ணுற புண்ணிய கர்மாக்கள்லாம் பங்கு மனைவிக்கு உண்டு பாதி பலன் மனைவிக்கு உண்டு ஆண்கள் பண்ணுற பாபங்களில் மனைவிக்கு பங்கு கிடையாது அதே போல் பெண்கள் பண்ணுற புண்ணியங்களில் கணவருக்கு பங்கு கிடையாது பெண்கள் பண்ணுற பாபங்களில் கணவருக்கு பலன் உண்டு பங்கு உண்டுனு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது ஆகினால அவன் தப்பாக நினச்ச பாபம் அந்த ராஜாவையும் பாதித்தது அப்படின்னு அந்த கதையை சொல்கிறது இப்படித்தான் மனசனால் தான் நாம் பண்ணுற புண்ணிய கர்மமாகவோ பாப்ப கர்மாவோ நாம் மனசினால் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம் சாஸ்திரங்கள் சொல்கிறது மேலும் இந்த புண்ணியம் எப்படி நாம் இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர்ற உபன்யாசங்களில் தெரிஞ்சுப்போம் நமஸ்காரம்